அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற என்னுடைய நீண்ட கால ஆசையை மக்களுடைய திருக்குறளுடைய பொருளை எல்லாம் சொல்லி அவர்களிடத்திலே நான் பெற்ற இன்பத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து குரட்பாக்களுக்கு தெரிந்த வரையிலே பொருள் சொல்லிக் கொண்டு வருகிறேன் அறிவுடைமை அதிகாரத்தை நாம் முதலிலே எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அறிவின் சிறப்பையும் அறிவின் தன்மையையும் அறிவை உடையதனுடைய அடையாளத்தையும் பார்த்தோம் ஆக கடைசியாக நாம் பார்த்த ஏழு எட்டு குரல் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அகுதறிக்கல்லாதவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்ற இரண்டு குரலும் அறிவை உடையவருடைய இலக்கணம் சொல்லப்பட்டது என்று பரிமேலழகர் உபதேசம் செய்திருக்கிறார் ஆகவே அறிவை உடையவர்களுடைய லட்சணம் அது இயல்பது இப்பொழுது நாம் ஒன்பதாவது குரலுக்கு பொருள் பார்க்கிறோம் எதிரதா காக்கும் அறிவினார்கு இல்லை அதிர வருவதோர் நோய் எதிரதா காக்கும் அறிவினார்க்கு அதாவது வரப்போறதை முன்னமே ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு ஒரு கருத்தை சொன்னார் முதல் குரல்ல அறிவுடையார் ஆவதறிவார்னு சொன்னார் ஏழாவது குரல்ல இந்த குரல்ல என்ன சொல்லுகிறார்னா எதிரதா காக்கும் அறிவினார்கு அதிர வருவதோர் நோய் இல்லை அப்படி பிடிச்சு படிக்கணும் எதிரதா காக்கும் அறிவினார்கு எதிரதா காக்கும்னா வரக்கூடிய துன்பத்தை முன்னமேயே அறிந்து அந்த துன்பம் வராமல் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சக்தியுடைய அறிவுடையவர்களுக்கு அந்த தன்மையை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளுகிறார்கள் இன்னொரு குரல் வேறொரு இடத்துல இருக்கிறது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை ஆகவே துன்பம் வராம பார்த்துக்கணும் நம்ம திருக்குறள் படிக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா வாழ்க்கையில் துன்பம் வராமல் துன்பத்தை வரவழைத்துக் கொள்ளாமல் வாழ்வது எப்படி துன்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ்றது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம திருக்குறள் படிக்கிறோம் உள்ளந்தோறும் வள்ளுவத்தை கற்கிறோம் ஒருவேளை துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய அறிவாற்றலும் செயலாற்றலும் நமக்கு தேவை அது மட்டும் எப்படி இருந்தால் இன்பமாக வாழலாம் என்பதற்கும் நமக்கு அறிவு தேவை ஆக துன்பம் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் துன்பம் வந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய செயலாற்றலை உடையவர்களாக இருப்பதற்கும் எப்பொழுதும் இன்பமாக அமைதியாக வாழ்வதற்கும் நமக்கு அறிவு தேவை எனவே எதிரதா காக்கும் அறிவினாருக்கு ஒரு வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனுக்குன்னு அர்த்தம் அறிவு என்னன்னா விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு தான் அறிவு எப்போவும் அலர்ட்டாக இருக்கிறது விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு தான் அறிவு அப்பேற்பட்டவனுக்கு அதிர வருவதோர் நோய் அதாவது தாங்கிக் கொள்ள முடியாத நோயின்னா இந்த இடத்துல துன்பம்னு அர்த்தம் உள்ளத்துல ஏற்படுற துன்பம் அது உடலால வரலாம் உறவுகளால வரலாம் பொருள் நஷ்டத்தினால வரலாம் எதுனால வேணாலும் வரலாம் இப்படித்தான் வரணும் கோணங்கள்ல நமக்கு துன்பங்கள் வரலாம் ஆனா வாழ்க்கையில துன்பம்னா என்ன இன்பம்னா என்னன்னு பகுத்தறிந்து வைத்திருப்பவனுக்கு அதிர வருவதோர் தன்னை நடுங்க செய்வதோர் தாங்க முடியாத ஒரு தன்மையுடைய துன்பம் வரவே வராதுங்கிற ஆஹ் எதிரதா காக்கும் அறிவினார்கு அதிர வருவதோர் நோய் இல்லை பெருசா மனச பெரிய அளவுல தாக்கி வாழ்க்கையவே பாதிக்கிறது சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க சில பேர் தங்களை அழித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படின்லாம் வராது முன்கூட்டியே ஜாக்கிரதையா வாழ்க்கையை தெளிவான ஒரு அறிவோட இருந்தா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை என்று பெரியோர்கள் சொன்னபடி வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம் எனவே இந்த குரல் பாவை நிறைவு செய்கிறேன் இதை நன்றாக நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்வோம் எதிரதா காக்கும் அறிவினார்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம் உள்ளம்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஓர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்